வணக்கம் மே பத்தொம்பது இரண்டாயிரத்தி எழுபது பொது அறிவு குவையுக்காக நான் உங்கள் விஜய் நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் ஏதோ ஒன்று இந்திய சினிமாவின் முதல் பெண்மணி தேவிகா ராணிக்கு முதல் முறையாக பால்கே விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வழங்கப்பட்டது இரண்டு நிறமற்ற மனமற்ற வாயு பெட்ரோல் டீசல் மற்றும் மரம் உள்ளிட்ட கார்பன் சார்ந்த எரிபொருட்களை முழுமலை அடையாமல் எரிப்பதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் வாயு கார்பன் மோனாக்சைடு 3. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் வீடியோ மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய நாடு ரஷ்யா இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் சமீபத்தில் காலமான சுனி கோஸ்வாமி எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய இரண்டு அதிக மக்கள் கண்டுகளித்த பொதுபோக்கு தொடராக இருந்து சாதனை படைத்த தொடர் எது மூன்று எந்த மாநிலத்தின் ஒன் நேஷன் ஒன் கார்டு திட்டத்தின் கீழ் தேசிய ரேஷன் பெயர்திறன் செயல்படுத்த உள்ளது நன்றி